ஸ்ரீ குருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய மகர்ஷிகள் நமக்கு வேதத்தையும் புராணங்களையும் விச்சிண்டு வகுத்து கொடுத்த தர்மசாஸ்திரங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் இந்த திரவிட தேசத்தில் அதாவது தமிழ்நாட்டில் அவதாரம் பண்ணின வைத்தியநாத தீக்ஷிதர் என்கிற மகான் நமக்கு தர்மசாஸ்திரத்தை ஆறு காண்டங்களாக பிரித்து நமக்கு தொகுத்து கொடுத்துருக்கார் அதில் முதல்ல வருணாசிரம தர்ம காண்டம் அப்படின்னு முதல் காண்டத்திற்கு பெயர் வருணாசிரம தர்ம காண்டம் அப்படிங்கிற அந்த பகுதியில் அவர் என்னென்ன தர்மங்கள்லாம் காண்பிச்சுருக்கார் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தோடு அனைத்து தர்மங்களையும் நமக்கு காண்பிக்கிற அதாவது பிராமணன் செய்ய வேண்டிய தர்மங்கள் கத்திரியன் செய்ய வேண்டிய தர்மங்கள் வைசன் செய்ய வேண்டிய தர்மங்கள்னு அவரவர்கள் செய்ய வேண்டிய சாமானிய தர்மங்கள் விசேஷ தர்மங்கள் அதாவது பொதுவான தர்மங்கள் ஆண்கள் அனைவராலும் செய்யக்கூடிய தர்மங்கள் அதற்கு சாமானிய தர்மம்னு பெயர் ஆண்கள் மாத்திரம் செய்யக்கூடிய தர்மங்கள் பெண்கள் மாத்திரம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் அவைகளுக்கு விசேஷ தர்மங்கள்னு பெயர் இப்படி இரண்டு விதமாக பிரித்து நமக்கு பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் செய்ய வேண்டியது கல்யாணம் பண்ணிண்டவன் கிரகஸ்தன் அவன் செய்ய வேண்டியது வானப்பிரஸ்தன் செய்ய வேண்டியது சன்னியாசிகள் செய்ய வேண்டியது அப்படிப்பட்ட தர்மங்கள் அவர்களுக்கும் சாமானிய தர்மங்கள் விசேஷ தர்மங்கள்னு அனைத்தையும் நிறைய வேத உதாகரணங்களோடு புராண உதாகரணங்களோடு நமக்கு விரிவாக காண்பிக்கிறார் மேலும் இந்த தர்மம்னா என்ன இந்த தர்மத்தை நாம் எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் குழந்தைகளுக்கு கர்ப்பாதானம்னு முதல்ல ஆரம்பம் ருத்துசாந்தின்னு சொல்கிறோம் அதிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றும் என்றைக்கி பண்ணணும் எந்த தினத்தில் செய்யணும் எந்த நேரத்தில் பண்ணணும் என்ன முறையில் பண்ணணும் எந்த ரிஷி சொன்னதை அடிப்படையாக வச்சுண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இந்த நாற்பது சம்ஸ்காரங்களையும் நமக்கு காண்பிச்சிருக்கார் நாற்பது சம்ஸ்காரங்கள் இருக்கு நாம் நம்முடைய ஆயுஷ்காலத்தில் செய்ய வேண்டியது கர்ப்பாதானத்திலிருந்து ஆரம்பித்து நாற்பது சம்ஸ்காரங்கள் நமக்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அதாவது கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம் ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சௌளம் உபநயனம் நான்கு விரதங்கள் அதாவது பிராஜாபத்தியம் சௌமியம் ஆக்னேயம் வைஷ்வதேவம்னு சொல்லக்கூடியதான நான்கு விரதங்கள் சமாவர்த்தனம் விவாகம் பஞ்ச அதாவது தேவயஜம் பித்திருஜம் பூதயஜம் மனுஷயஜம் ப்ரமயஜம் அஷ்டகா பார்வணம் ஷ்ராம் ஸ்ராவணி ஆகிரஹாயணி சைத்ரி ஆஸ்வயுஜி இவைகளுக்கு ஏழு பாக்கயங்கள்னு பெயர் ஆதானம் அக்னிஹோத்திரம் தரிசபூர்ண மாசம் ஆக்ரயணம் சாதுர்மாஸ்யம் நிரூட பசுபந்தம் சௌத்ராமணி இந்த ஏழுக்கும் ஹவிர்யஜங்கள்னு பெயர் அக்னிஷ்டோமம் அத்தியக்ஷ்டோமம் உக்சம் ஷோடசி வாஜபேயம் அதிராத்திரம் அப்தோரியாமம் இந்த ஏழுக்கும் சப்த சோமசம்ஸ்தைகள்னு பேர் இவைகள் இந்த நாற்பதுக்கும் தான் சத்துவாரிஷத் சம்ஸ்காராக அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது இந்த நாற்பது சம்ஸ்காரங்களும் எதற்காக பண்றோம் அப்படின்னா நாம் இந்த உலகத்துல பிறந்ததற்கு ரிணம்தான் காரணம் கடன் காரணம் என்ன கடன் அப்படின்னா தேவக்கடன் ரிஷிக் கடன் பித்திருக்கடன் மூன்று விதமான கடன்கள் இருக்குது நமக்கு இந்த தேகத்தை நமக்கு கொடுத்தவர்கள் பித்திருக்கள் பித்திருக்களுக்கு நாம் கடன்பட்டிருக்கோம் அதுதான் காரணம் இந்த தேகமானது நமக்கு கிடச்சதுக்கு மேலும் நம்முடைய புத்தி சக்தி நம்முடைய மனசு இவைகளை நமக்கு கொடுக்கிறவர்கள் தேவதைகள் ஆகையினாலே தான் தேவக்கடன் நமக்கு இருக்குது ரிஷி கடன் இருக்குது நாம் போன ஜென்மாவில் படித்த படிப்பு அந்த படித்த படிப்புக்கு யார் காரணம்னா மகரிஷிகள் தான் காரணம் அது ஒரு கடன் இந்த மூன்று விதமான கடன்களோடு தான் ஒவ்வொரு புருஷனும் இந்த உலகத்தில் பறக்கிறான் இந்த மூன்று கடனும் இல்லைன்னா நமக்கு இந்த பிறவியே வராது ஒவ்வொருத்தனும் பிறக்கிறதுக்கு இந்த மூன்று கடன் தான் காரணம் இந்த கடனை தீர்க்கிற வரையிலும் நமக்கு இந்த பிறப்பு இறப்பு என்கிறது நிற்கவே நிற்காது எப்போ இந்த கடன் தீரும் அப்படின்னா இந்த நாற்பது சம்ஸ்காரங்களையும் பண்ணினாலே தவிர இந்த கடன் தீராது இந்த கடன் தீர்றத்துக்காகத்தான் இந்த நாற்பது சம்ஸ்காரங்களை நமக்கு வச்சிருக்க இந்த நாற்பது சம்ஸ்காரங்களையும் நாம் சரியான முறையில் செய்தாலே நமக்கு இந்த மூன்று விதமான கடனும் தீர்ந்து போய்டுறது வைராக்கியம் நமக்கு வந்துடுறது வைராக்கியம் வந்துவிட்டால் நமக்கு உபனிஷத் முதலிய வேதாந்த கிரந்தங்கள் படிக்க படிக்க நமக்கு இந்த ஆசைகள் விட்டு போயிடுறது இந்த தேகம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு போயிடுறது அப்படி ஞானமானது நமக்கு கிடைக்கிறது இப்படி நிறைய லாபங்கள் இருக்குது இந்த நாற்பது சம்ஸ்காரங்களுக்கும் அதற்காகத்தான் வச்சிருக்க இந்த சம்ஸ்காரங்கள்னு பெயர் சம்ஸ்காரம்னா நம்மை சுத்தி பண்ணுறதுன்னு அர்த்தம் சம்ஸ்காரம் அப்படின்னா தங்கம் இருக்குது தங்கத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னா அக்னியில் போட்டால் தங்கம் சுத்தமாயிடும் அதில் உள்ள அழுக்குகள் பூரா எரிஞ்சு போயிடும் தங்கமே அக்னியாக மாறி போயிடுறது அதுதான் சம்ஸ்காரம்னு பெயர் சம்ஸ்கிரியத்தே அனேனா இந்த நாம் செய்ய வேண்டிய இந்த அனுஷ்டானத்தினாலே நம்மை சுத்தி பண்ணுறது அதனால்தான் அதற்கு சம்ஸ்காரம் அப்படின்னு பெயர் அதுதான் கர்ப்பாதானத்திலேருந்து ஆரம்பித்து இந்த கர்மாக்கள்லாம் கரிஷ்யே அப்படின்னு நாம் சங்கல்பம் பண்ண மாட்டோம் சங்கல்பத்திலேயே ஜாதகர்ம கர்மனாக சம்ஸ்கரிஷ்யாமி அப்படின்னு தான் தகப்பனார் சங்கல்பம் பண்ணுவார் குழந்த பிறந்து ஜாதகர்மா பண்ணினால் சம்ஸ்கரிஷ்யாமி அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஜாத்தகர்மாங்கிற கர்மாவனாலே நான் இவனை சுத்தம் பண்ணுறேன் கடன்லேருந்து இவனை மீட்கிறேன் அப்படின்னு தான் தகப்பனார் சங்கல்பம் பண்ணுற அப்படியே சம்ஸ்காரம்னு பெயர் இந்த நாற்பதுக்கும் சம்ஸ்காரமாக நமக்கு வச்சிருக்கா இது இவைகள் அனைத்தும் நம்மை ரொம்ப சுத்தம் பண்ணுறது தங்கத்தை அக்னியில் போட்டு சுத்தம் பண்ணுறது பாத்திரங்களை ஜலத்தில் போட்டு சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு புருஷனுடைய தேகத்தையும் கர்மாக்களினாலே சுத்தம் பண்ணுறது கர்மாக்களினாலே தான் சுத்தம் பண்ண முடியுமே ஒழிய வேறு எதுனாலையும் நம்முடைய தேகத்தை சுத்தம் பண்ண முடியாது ஆகையினாலே தான் சித்தச சுத்தயே கர்மா நது வஸ்து உபலப்தயே சித்த சுத்திக்காகத்தான் இந்த கர்மாக்கள் நீ ஏதோ இந்த லாபம் வேணும் அந்த பணம் வேணும் இந்த ஐஸ்வர்யம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கர்மானு நீ நினைக்காதே உன்னுடைய மனசில் உள்ள அழுக்க போக்கிறதுக்காகத்தான் இந்த கர்மாக்கள் அப்படின்னு பகவான் காண்பிக்கிற அப்படி இந்த கர்மாக்களை நீ பண்ணாத வரையிலும் உன்னுடைய மனசில் உள்ள அழுக்கை போக்கவே முடியாது அப்படின்னு பகவான் சொல்கிற அப்படி நம்மை சுத்தி பண்ணக்கூடியது தான் இந்த நாற்பது சம்ஸ்காரங்கள் இந்த நாற்பது சம்ஸ்காரங்களையும் நமக்கு பிரித்து சொல்கிறது தான் இந்த தர்மசாஸ்திரத்தில் உள்ள ஆறு காண்டங்கள் அவைகளே அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்